தங்களது தோழர்களிடம் ஹாஷிம் கிளையைச் சேர்ந்த சிலரையும் மற்றும் சிலரையும் நான் அறிவேன் அவர்கள் நிர்பந்தமாக போருக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் நம்மிடம் சண்டை செய்ய வேண்டுமென்று அவர்களுக்கு எந்தவித விருப்பமும் இல்லை எனவே ஹாஷிம் கிளையைச் சேர்ந்த எவரையும் நீங்கள் கொன்றுவிட வேண்டாம் மேலும் அபுல் பக்தரி இப்னோ ஹிஷாமையும் கொன்றுவிட வேண்டாம் அப்பாஸ் இப்னோ அப்துல் முத்தலிஃபையும் கொன்றுவிட வேண்டாம் அவர் நிர்பந்தமாகத்தான் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்று கூறினார்கள் நபிசல்லா அலைவசலம் அவர்களின் இந்த வார்த்தை உத்பாவின் மகன் அபு ஹுதை என்ன எங்களது பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு அப்பாஸை மட்டும் விட்டுவிட வேண்டுமா அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அவரை சந்தித்தால் வாழால் அவருக்கும் கடிவாளமிடுவேன் என்றார் இந்த வார்த்தையை நபி சொல்லாஹு அலைவாசலம் கேள்விப்பட்ட போது உமரிடம் அபு ஹப்சே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 ரெண்டு மேலும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அபுல் பக்தரியை கொலை செய்யக்கூடாது என்று தடுத்திருந்தார்கள் ஏனென்றால் அவர் மக்காவில் நபி சொல்லுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு பாதுகாப்பளித்தவர் அவர் நபி அவர்களுக்கு நோவினை அளித்ததில்லை நபி சொல்லாஹ் அலைவாசலம் வெறுக்கும்படியான எந்தவொரு காரியத்தையும் அவர் செய்ததில்லை மேலும் ஹாஷி முத்தலீப் கிளையினரை ஒதுக்கி வைக்க வேண்டுமென்று எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தை கிழிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார் இவ்வாறு இருந்தும் அபுல் பக்தரி போரில் கொல்லப்பட்டார்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 அதற்கு முஜத்தர் இல்லை உன் நண்பரை கொல்லாமல் நாங்கள் விடமாட்டோம் என்றார் அல்லாஹுவின் மீது நாங்கள் ஒன்றாகவே சாவோம் என்று அபுல் பக்தரை கூறினார் பின் முஜத்தருடன் அவர் சண்டையிடவே முஜத்தர் அவரை கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் மூன்று அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரது அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் நானும் உமையா இவனு கலஃபும் மக்காவில் இஸ்லாம் வருவதற்கு முன்பே நண்பர்களாக இருந்தோம் பத்ரு அன்று போரில் எனக்கு கிடைத்த கவச ஆடைகளுடன் உமையாவுக்கு அருகே சென்று கொண்டிருந்தேன் அப்போது உமையா தனது மகன் ஆலி இப் உமையாவின் கையை பிடித்தவனாக சரணடைவதற்காக நின்று கொண்டிருந்தான் என்னை பார்த்த உமையா என்னை நீ கைதியாக்கிக் கொள்ள வேண்டாமா உன்னிடமுள்ள இந்த கவச ஆடைகளை விட நான் சிறந்தவனல்லவா இன்றைய தினத்தை போல் ஒரு நாளை நான் பார்த்ததில்லை உங்களுக்கு பால் கொடுக்கும் ஒட்டகங்கள் வேண்டாமா என்னை யாராவது சிறை பிடித்தால் நிறைய பால் கொடுக்கும் ஒட்டகங்களை பிணையாக நான் தருவேன் என்று கூறினான் இந்த வார்த்தை கேட்டவுடன் உருக்குச் சட்டைகளை கீழே போட்டுவிட்டு அந்த இருவரையும் இரு கைகளில் பிடித்துக் அப்போது உமையா தீக்கோழியின் இறகை தன் நெஞ்சில் செருகியிருக்கும் அந்த மனிதர் யார் என்று கேட்டான் அவர்தான் ஹம்சா என்றேன் கேட்ட உமையா அவர்தான் எங்களுக்கு இந்தப் போரில் நிறைய அழிவுகளை ஏற்படுத்தியவர் என்றான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவு ரதியுல்லாஹ் வான்கு தொடர்ந்து கூறுகிறார்கள் நான் உமையாவையும் அவனது மகனையும் இழுத்துச் சென்றபோது உமையா என்னுடன் இருப்பதை Bilal பிலால் ரதியுல்லாஹ் பார்த்து விட்டார் இந்த உமையாதான் மக்காவில் Bilal ரதியுள்ளாஹ் வான்கு அவர்களுக்கு அதிகம் வேதனை தந்தவன் அவனை பார்த்த பிலால் ரதியுல்லாஹ்ஹாஹ் வான்கு இதோ இறை நிராகரிப்பாளர்களின் தலைவன் உமையா இவன் என்று தப்பித்தால் என்னால் இனி தப்பிக்க முடியாது என்று சப்தமிட்டார் நான் பிலாலே சும்மா இருக்கும் இவன் இப்போது எனது கைதி என்று கூறினேன் மீண்டும் பிலால் ரதையொல்லாக அன்பு இவன் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று அலறினார் நான் ஓ கருப்பியின் மகனே நான் சொல்வது உனக்கு கேட்கவில்லையா என்றேன் மீண்டும் பிலால் ரதையல்லாக இவன் தப்பித்தால் நான் இனி தப்பிக்கவே முடியாது என்று கூறிவிட்டு மிக உயர்ந்த சப்தத்தில் அல்லாகுவின் உதவியாளர்களே இதோ நிராகரிப்பாளர்களின் தலைவன் உமையா இப்னு கலஃப் இவன் தப்பித்தால் என்னால் தப்பிக்க முடியாது என்று கூறினார் முஸ்லிம்கள் இதை கேட்டவுடன் வளையத்தைப் போன்று எங்களை சூழ்ந்து கொண்டார்கள் நான் உமையாவை காப்பாற்ற முயன்றேன் அப்போது ஒருவர் உமையாவின் மகனை பின்புறத்திலிருந்து வெட்டவே அவன் தரையில் விழுந்தான் இதை பார்த்து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 அல்லாஹ் பிலாலின் மீது கருணை காட்டட்டும் போரில் எனக்கு கிடைத்த கவச ஆடைகளும் போயின அவர் எனது கைதிகளையும் கொன்றார் என்று கூறுவார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி நான்கு இந்த போரில் உமர் இப்னோ ஹத்தா பிரதியோல்லாஹ் அன்கு தனது நெருங்கிய உறவினர் என்றும் பார்க்காமல் தனது தாய்மாமன் ஆஸ் இப்னு ஹிஷாம் இப்னு முஹீராவை கொன்றார்கள் போர் முடிந்து மதினாவிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வழியில் கைதிகளில் ஒருவராக இருந்த அப்பாஸிடம் அப்பாஸே நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக எனது தந்தை ஹத்தாப் முஸ்லீமாகுவதை விட நீங்கள் முஸ்லீமாகுவதுதான் எனக்கு விருப்பமானது காரணம் நீங்கள் முஸ்லீமாவது நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் என்று கூறினார்கள் ஐந்து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 நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் தங்களது கூடாரத்திலிருந்து நிலைமைகளை கவனித்தார்கள் முஸ்லீம்கள் எதிரிகளை கைது செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு வாசலில் வாழேந்தி கவல் புரிந்த இப்னு முஹது ரது அல்லாஹ் வான்கு இந்த செயலை பார்த்து வெறுப்படைந்தார் சாதி முகத்தில் வெறுப்பை கண்ட நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் சாதே இந்த மக்கள் செய்வதை நீர் வெறுக்கிறீர் போலும் என்றார்கள் அதற்கு சாது ரது ஆம் அல்லாஹுவின் தூதரே இது அல்லாஹ் இணை கொடுத்த முதல் சேதமாகும் அவர்களில் உள்ள ஆண்களை உயிரோடு விடுவதை விட அதிகமாக அவர்களை கொன்று குவிப்பதே எனக்கு மிக விருப்பமானது என்றார் 7 இந்த போரில் உக்காஷா இவனு மிகு அவர்களின் வால் ஒடிந்து விடவே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 அபுபக்கரது அல்லாஹ் ஹன்கு ஆட்சி ஆட்சிக்காலத்தில் முசைலமாவுடன் நடந்த போரில் உக்காஷா வீர மரணம் எய்தினார்கள் எட்டு போர் முடிந்ததற்கு பின்பு முசாஹப் இவனு உமைர் உதயோல்லாஹ் அன்பு தனது சகோதரர் அபு அஜீஸ் இவனு உமரை பார்த்தார்கள் இவர் முஸ்லிம்களுக்கு எதிராக போர்க்களத்தில் கலந்திருந்தார் மதினாவாசிகளில் ஒருவர் அவரது இரு கட்டி கொண்டிருந்தார் அதை பார்த்த முசப் அவரிடம் நீங்கள் அவரை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள் இவரது தாய் மிகுந்த செல்வமுடையவர் உங்களிடமிருந்து இவரை அதிக கிரையம் கொடுத்து விடுவிப்பார் என்றார்கள் இதை கேட்ட அவரது சகோதரர் எனது சகோதரனே இதுதான் நீ எனக்காக செய்யும் பரிந்துரையா என்றார் அதற்கு முச் இவர்தான் எனது சகோதரர் நீ அல்ல என்றார்கள் ஒன்பது இணை பிணங்கள் கிணற்றில் போடப்பட்டன உத்பாயு ந ரபியாவின் பிணத்தை கிணற்றில் போடுவதற்காக இழுத்து வரும்போது அதை பார்த்த அவனது மகனார் அபு ஹுதைஃபா ரதி அல்லாஹூ மிகுந்த கவலை அடைந்தார்கள் அதனால் முகமே மாறியது கவனித்த நபிஸ் அல்லாஹ் அலிவ் வலம் உமது தகப்பனுக்காக நீ கவலை கொள்கிறாயா என்று கேட்டார்கள் அதற்கு மீது சத்தியமாக அப்படி இல்லை தூதரே எனது தகப்பனின் விஷயத்திலும் அவர் கொலை செய்யப்பட்டதிலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை எனது தந்தை நல்ல அறிவும் புத்தியும் சிறப்பும் உடையவர் இஸ்லாமின் நேர்வழி கிடைத்து ஆதரவு வைத்திருந்தேன் ஆனால் அப்படி கிடைக்கவில்லை எனது இந்த ஆதரவுக்கு பின் அவர் நிராகரிப்பில் மரணித்ததை நினைத்தே நான் கவலை அடைந்தேன் என்றார் நபிசல்லா அலிஸ்லம் அபு ஹுதைஃபாவை உயர்வாக பேசி அவருக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள் இருதரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் இந்த போர் இறை நிராகரிப்பாளர்களுக்கு பெரிய தோல்வியாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரிய வெற்றியாகவும் முடிந்தது இந்த போரில் முஸ்லிம்களின் முகாஜிர்கள் அதாவது மக்காவாசிகள் ஆறு நபர்களும்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 மற்றவர்கள் என்னை மெய்படுத்தினார்கள் நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள் மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் நீங்கள் என்னை ஊரை விட்டு வெளியேற்றினீர்கள் மற்றவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் கூறினார்கள் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் கட்டளை கிணங்க அவர்கள் அனைவரும் பத்ரின் கிணறுகளில் ஒரு கிணற்றில் போடப்பட்டார்கள் அபுத் அல்கார் ரயெல்லாக அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் பத்ரு போரன்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இருபத்தி நான்கு குறைசி தலைவர்களின் சடலங்களை நாற்றம் பிடித்த கிணற்றில் ார்கள்றே போது நாள் தனது வாகனத்தை தயார் செய்யக் கூறினார்கள் தனது தோழர்களுடன் எதிரிகளின் சடலங்கள் போடப்பட்ட கிணற்றுக்கு அருகில் என்று அவர்களை அவர்களது தகப்பனாருடைய பெயருடன் அழைத்து இன்னாரின் மகன் இன்னாரே இன்னாரின் மகன் இன்னாரே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 மக்காவின் பாதையை பயத்துடனே முன்னோக்கினார்கள் வெட்கத்தால் மக்காவிற்குள் நுழைவதற்கே யோசித்தார்கள் இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலகி கூறுகிறார்கள் குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நிலையை முதன் முதலில் சொல்லியவர் ஹைசுமான் இப்னு அப்துல்லா குஜாயி என்பவர்தான் இவரிடம் மக்காவாசிகள் என்ன செய்தியுடன் வந்திருக்கிறாய் என்றார்கள் உத்பா இப்னு ரபியா ஷைபா இப்னு ரபியா அபுல் ஹிக்கம் இப்னோ ஹிஷாம் உமையா இப்னோ கலப் இன்னும் பல குறைசி தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று பல குறைசி தலைவர்களின் பெயர்களை வரிசையாக குறிப்பிட்டார் காபாவில் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு அருகில் அமர்ந்திருந்த சஃப்வான் இப்னு உமையா அல்லாஹுவின் மீது ஆணையாக இவனுக்கு புத்தி சரியில்லை இவனை சோதித்து பார்ப்போம் இவனிடம் நான் இப்போது எங்கே இருக்கிறேன் என்று கேளுங்கள் சரியாக கூறுகிறானா என பார்ப்போம் என்றார் அதே மக்கள் சஃப்வான் இப்னு உமையா எங்கே இருக்கிறார் என்று ஹைசுமானிடம் வினவினார்கள் இதோ சஃான் அஜர் அல் அஸ்வத்திற்கு அருகில் அமர்ந்திருக்கிறார் அல்லாஹுவின் மீது ஆணையாக இவரது தந்தையும் இவரது சகோதரரும் கொல்லப்படுவதை நான் பார்த்தேன் என்றார் நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களின் அடிமை அபு ராபி ரதாஹு அன்கு கூறுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் அப்பாஸ் ரதையு அல்லாஹ் அவர்களின் அடிமையாக இருந்தேன் அப்பாஸ் அவர்கள் வீட்டில் அனைவரும் இஸ்லாமை ஏற்றிருந்தார்கள் அதாவது அப்பா சரதி அல்லாஹ் வன்ஹூ உமுல் ஃபாதரு ரதி மற்றும் நான் ஆக அனைவரும் இஸ்லாமை ஏற்றிருந்தோம் ஆனால் அப்பா சரதியுல்லாஹ் வன்ஹு தான் முஸ்லீமானதை மறைத்திருந்தார் அபுல் அஹப் கலந்து கொள்ளாமல் மக்காவில் தங்கியிருந்தான் பத்ருடைய செய்தியினால் அல்லாஹ் அவனது அகம்பாவத்தை அழித்து அவனை அவமானப்படுத்தினான் அச்செய்தியினால் எங்கள் உள்ளத்தில் துணிவும் வலிமையும் பிறந்தது ஆனால் நானோ ஒரு பலவீனமானவன் ஜம் ஜம் அருகில் உள்ள அறையில் அமர்ந்து அம்புகள் செய்வது எனது தொழிலாக இருந்தது ஒரு நான் அம்புகள் செய்வதில் ஈடுபட்டிருந்தேன் உம்முல் பதிலு எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார் பதிரில் இருந்து வந்த செய்தியால் நாங்கள் அடைந்திருந்தோம் அது சமயம்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 பெரும் குளியை தொண்டி, ஒரு குச்சியால் அவனை அக்குழியில் தள்ளினார்கள் பின்பு தூரத்தில் இருந்து கற்களை எரிந்து அந்த குழியை மூடினார்கள் இவ்வாறுதான் பத்ரு மைதானத்தில் ஏற்பட்ட மாபெரும் தோல்வியின் செய்திகளை மக்கா பெற்றது இந்த செய்தி அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது முஸ்லிம்கள் ஆனந்தமடையக்கூடாது என்பதற்காக கொல்லப்பட்டவர்கள் மீது ஒப்பாரி வைப்பதையும் மக்காவாசிகள் தடை செய்தார்கள் நகைச்சுவை செய்தி ஒன்றை பார்ப்போம் அஸ்வத் இப்னு முத்தலைவின் மூன்று ஆண் பிள்ளைகளும் பத்ரபோரில் கொல்லப்பட்டார்கள் எனவே அவர்களுக்காக அழ வேண்டுமென்று அவர் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் அவருக்கு கண் தெரியாது ஒரு நாள் ஒப்பாரி வைக்கும் ஒரு பெண்ணின் சப்தத்தை கேட்ட அவர் தனது அடிமையை அனுப்பி என்ன ஒப்பாரியிடுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டதா போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக குறைஷிகள் அழுகிறார்களா என்று பார்த்து வாரும் நான் எனது மகன் அபு ஹக்கீமாவிற்காக அழ வேண்டும் அவனது மரணத்தால் எனது உள்ளம் எரிந்துவிட்டது என்று கூறினார் அவரது அடிமை அவரிடம் திரும்பி வந்து அது தனது ஒட்டகத்தை தொலைத்துவிட்ட ஒரு பெண்ணின் அழுகை என்றார் இதனை கேட்ட அஸ்வத் தன்னை அடக்கி கொள்ள முடியாமல் இந்த கவிதைகளை படித்தார் அவல் ஒட்டகம் காணவில்லை என அழுகிறாளா அதற்காக கண்விழித்த தூக்கத்தை துறந்து விட்டாளா ஒட்டகத்திற்காக அளாதே விதிகள் ஏமாற்றிய பத்ரு போருக்காக அழு ஆம் பத்ரின் மீது அழு ஹுசைஸ் மக்ஜூம் கூட்டத்தினர் மீது அழு அழ வேண்டுமானால் அக்கீள் மீது அழு சிங்கங்களின் சிங்கம் ஹாரிஸின் மீது அழு ஆம் இவர்களுக்காக நீ அழத்தான் வேண்டும் அனைவரையும் நீ பெயர் குறிப்பிட இல்லை அபு ஹக்கீமுக்கு நிகர் எவரும் இல்லையே என்ன கேடு அவர்களுக்கு பிறகு சிலர் தலைவராகிவிட்டார்கள் பத்ரு என்றொரு தினம் இல்லையென்றால் அவர்கள் ஒரு தலைவர்களாக ஆகியிருக்க முடியாது வெற்றியை மதினா அறிகிறது முஸ்லிம்களுக்கு முழு வெற்றி கிடைத்தது இந்த நற்செய்தி மதினாவாசிகளுக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்துல்லா இப்னு ரவாகார் அது அல்லாஹ் அணுகு அவர்களை மதினாவின் மேட்டுப் பகுதியில் வசிப்பவர்களுக்கும் ஜயித் இப்னு ஹாரிசார் அதையொல்லாக அணுகு அவர்களை மதினாவின் கீழ்ப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அனுப்பி வைத்தார்கள் யூதர்களும் நயவஞ்சகர்களும் மதினாவில் பல பொய்யான வதந்திகளை பரப்பினார்கள் நபி கொல்லப்பட்டார் என்று பொய்ப்பிரச்சாரம் செய்தார்கள் நயவஞ்சகரில் ஒருவன் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் ஒட்டகமான கஸ்வாவில் ஜாரிசா வருவதை பார்த்து நிச்சயமாக முகமது கொல்லப்பட்டார் அதற்காதாரம் இதோ முகம்மதியின் ஒட்டகம் நாங்கள் இதை நன்கு அறிவோம் பயத்தால் என்ன கூறுவதென்றே ஜெயதுக்கு தெரியவில்லை இவர் போரில் தோற்று வருகிறார் என்று உளறினான் இரண்டு தூதர்களும் மதினாவிற்கு வந்தவுடன் முஸ்லிம்கள் அவர்களை சூழ்ந்து அவர்கள் கூறும் செய்திகளை கேட்டார்கள் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு உறுதியானவுடன் மகிழ்ச்சி மிகுதியால் தக்பீர் அல்லாஹு அக்பர் முழங்கினார்கள் மதினாவில் இருந்த முஸ்லிம் தலைவர்கள் நபி நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றிக்காக வாழ்த்து கூற பதிரின் பாதையை நோக்கி விரைந்தார்கள் உசாமா இப்னு ஜெய்த் ரயாஹு அனுகு கூறுகிறார் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் தங்களது மகள் ருக்கையாவை கவனித்துக் கொள்வதற்காக அவரது கணவராகிய உஸ்மான் ரது அல்லாஹ் அன்கு அவர்களுடன் என்னையும் விட்டு சென்றிருந்தார்கள் ருக்கையா ரது அன்கு இறந்துவிடவே அவர்களை அடக்கம் செய்து மண்ணைச் சமப்படுத்துகையில் பத்ரு போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது இஸ்லாமிய படை மதினா புறப்படுகிறது நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் போர் முடிந்த பிறகு பத்ரு மைதானத்தில் மூன்று நாட்கள் தங்கினார்கள்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 நாங்கள் நபிசுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் பத்ரு போருக்கு சென்றோம் போரில் அல்லாஹ் எதிரிகளை தோற்கடித்து முஸ்லீம்களுக்கு வெற்றி அளித்தான் முஸ்லீம்களில் ஒரு சாரார் எதிரிகளை விரட்டி அடிப்பதிலும் அவர்களுடன் எதிர்த்து போரிட்டு அவர்களை கொள்வதிலும் மும்முரமாக இருந்தார்கள் இன்னொரு சாரார் எதிரிகளின் பொருட்களை ஒன்று திரட்டினார்கள் மற்றொரு சாரார் நபிசுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை எதிரிகள் தாக்காமல் இருக்க அவர்களை சுற்றி பாதுகாத்தார்கள் இரவில் போர் முடிந்து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 அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் சொந்தமானது ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து அதில் எதையும் மறைத்து கொள்ளாது உங்களுக்கு இடையில் நடந்து கொள்ளுங்கள் உண்மையாகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள் அல்குர் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் ஒன்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் இந்த வசனத்திற்கு ஏற்ப முஸ்லீம்கள் அனைவருக்கும் பொருட்களை பங்கு வைத்தார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது முஸ்தத்ரகுல் ஹாக்கிம் பொருட்களை பதில் மைதானத்திலையே பங்கு வைக்கவில்லை மாறாக அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து அதற்கு அப்துல்லா இப்னு காபை பொறுப்பாக நியமித்தார்கள்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 அங்கு நல்லூர் இப்னு ஹாரிஸை கொன்று விடுமாறு அலி இப்னு அபு தாலிப் ரதையல்லாஹ் அன்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் காரணம் இவன் பத்ரு போரில் எதிரிகளின் கொடியை ஏந்தியவன் இவன் குறைஷி குற்றவாளிகளில் ஒரு பெரும் குற்றவாளி இஸ்லாமுக்கு எதிராக பெரும் சூழ்ச்சிகள் செய்தவன் நபி சொல்லாஹு அலைவாசலாம் அவர்களுக்கு கடும் நோவினை செய்தவன்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 அது சமயம் அபுபக்கர் உதி அல்லாஹ் அவர்கள் குறுக்கிட்டு நபி அவர்களை பாதுகாத்தார்கள் அவனை கொல்ல வேண்டுமென்று நபி அவர்கள் கட்டளையிட்ட பின்பு அவன் நபி அவர்களிடம் முஹம்மதே எனது பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று கேட்டான் அதற்கு நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு நெருப்புதான் என்றார்கள் ஆதாரம் சுனன் அபுதாவுத் இந்த இருவரும் இதற்கு முன் செய்த குற்றங்கள் மிக மோசமானவை மறக்க முடியாதவை அது மட்டுமல்ல இவர்கள் தங்களின் குற்றங்களுக்காக வருந்தவும் இல்லை இவர்களை விடுதலை செய்தால் மீண்டும் இஸ்லாமிற்கு கெடுதிகள் பல செய்வார்கள் எனவே இவர்களை கொள்வது அவசியமான ஒன்றாக இருந்தது கைதிகளில் இந்த இருவரை தவிர வேறு எவரையும் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் கொலை செய்யவில்லை வாழ்த்த வந்தவர்கள் ரெண்டு தூதர்களின் மூலமாக வெற்றியின் நற்செய்தி அறிந்தவுடன் முஸ்லிம்களும் அவர்களது தலைவர்களும் நபிசல்லா ஹலிவசல்லாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள் இவர்களின் சந்திப்பு ரவ்ஹா என்ற இடத்தில் நபி அவர்களுடன் நிகழ்ந்தது அப்போது அவர்களிடம் மதினாவைச் சேர்ந்த சலமா இவ்வளோ சலாமா ரவுல்லா வான்கு நீங்கள் எங்களுக்கு எதற்கு வாழ்த்து சொல்கிறீர்கள் கட்டப்பட்ட ஒட்டகத்தை போன்றிருந்த சொட்டைத்தலை கிழவர்களைத்தான் நாங்கள் போரில் எதிர்கொண்டோம் எனவே எளிதில் அவர்களது கழுத்துகளை அறுத்தோம் என்று கூறினார் நபி ல்லாஹ்ஹ் அலைவசலம் புன்முருவல் பூத்து எனது சகோதரரின் மகனே நீ யாரை எப்படி கூறுகிறாயோ அவர்கள்தான் குறைஷிகளின் தலைவர்கள் என்றார்கள் மதினாவின் தலைவர்களில் ஒருவரான உசேத் இப்னு ஹுலேர் உதயல்ல அன்பு வாழ்த்து கூறும்போது அல்லாஹுவின் தூதரே உங்களுக்கு வெற்றி அளித்து உங்கள் கண்ணை குளிரச் செய்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் நீங்கள் எதிரிகளுடன் போர் புரிய நேரிடும் என்று நினைத்து பதிலுக்கு வருவதிலிருந்து நான் பின்வாங்கவில்லை மாறாக வியாபார கூட்டத்தை தான் நீங்கள் சந்திக்க செல்கிறீர்கள் என்று எண்ணினேன் ஆகையால் தான் உங்களுடன் புறப்படவில்லை நீங்கள் எதிரிகளை சந்திக்க நேரிடும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஒரு காலம் பின்வாங்கியிருக்க மாட்டேன் என்று கூறினார்கள் நபி சொல்லு அலை நீர் உண்மையைத்தான் கூறினீர் என்றார்கள் இவ்வாறு பல தலைவர்களின் வாழ்த்துக்களை கேட்டு பதிலளித்த பிறகு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் மதினாவிற்குள் நுழைந்தார்கள் பெரும் வெற்றி பெற்று அவர்களை மதினாவில் இருந்த எதிரிகளும் மதினாவை சுற்றியிருந்த எதிரிகளும் அஞ்சினார்கள் இஸ்லாமின் வெற்றியைக் கண்டு அதை உண்மை மார்க்கும் என அறிந்த பலர் மனமுவந்து இஸ்லாமை தழுவினார்கள் மற்றொரு புறம் சில விஷமிகள் வேறு வழியின்றி தாங்களும் இஸ்லாமை தழுவுகிறோம் என்றார்கள் ஆனால் மனதுக்குள் இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் வெறுத்தார்கள் அத்தகையோர் தான் அப்துல்லா இவனு உபையும் அவனது நண்பர்களும் ஆவார்கள் இந்த நயவஞ்சகர்கள் இஸ்லாமிற்கு செய்த துரோகங்களை இந்த நூலில் அவசியமான இடங்களில் நாம் கூறுவோம் நபி சல்லாஹ் அலைவசலம் மதினாவிற்கு வந்த ஒரு கழித்து கைதிகள் மதினாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் அவர்களை தங்களது தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமென உபதேசித்தார்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் இந்த உபதேசத்தை செயல்படுத்தும் விதமாக கைதிகளுக்கு ரொட்டிகளை உண்ணக் கொடுத்து நபி தோழர்கள் பேரித்தம்பழங்களை புசித்தார்கள் கைதிகளின் விவகாரம் நபிசல்லாஹூ அலைவசல்லம் தங்களது தோழர்களுடன் கைதிகளை பற்றி ஆலோசனை செய்தார்கள் அப்போது அபுபக்கரோதி அல்லாஹ் அன்பு அல்லாஹுவின் தூதரே இவர்கள் நமது தந்தை உறவினர்கள் நமது சகோதரர்கள் மற்றும் நெருக்கமான குடும்பத்தார்கள் எனவே இவர்களை கொலை செய்யாமல் இவர்களிடம் ஃபித்யா ஈட்டுத்தொகை பெற்று இவர்களை விடுதலை செய்வோம் நாம் வாங்கும் ஈட்டுத்தொகை இறை நிராகரிப்பாளர்களை எதிர்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் அதி விரைவில் அல்லாஹ் இவர்களுக்கு நேரு வழிகாட்டக்கூடும் அப்போது இவர்களும் நமக்கு உதவியாளர்களாக மாறுவர் என்று கூறினார்கள் பின்பு நபி சொல்லுல்லாஹ் அலைவசம் உமர் ரதி அல்லாஹ் வான்கு அவர்களிடம் கத்தாபின் மகனே நீங்கள் என்ன யோசனை கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறிய ஆலோசனையை நான் விரும்பவில்லை மாறாக இவர்களை கொலை செய்வதே எனது யோசனை எனது இன்ன உறவினரை என்னிடம் கொடுங்கள் அவர் கழுத்தை நான் வெட்டுகிறேன் அக்கீல் இப்னா அபு தாலிபை அலிரதியாஹ் ஹன்கு அவரிடம் கொடுங்கள் அலிரதியாஹ் ஹன்கு அவர் கழுத்தை வெட்டட்டும் ஹம்சா ரதி அல்லாஹ் அன்கு அவரிடம் சகோதரரை கொடுங்கள் ஹம்சா ரதி அல்லாஹ் கழுத்தை வெட்டட்டும் இதன் மூலம் இணை வைப்பவர்கள் மீது எங்களது உள்ளத்தில் எந்த பிரியமும் இல்லை என்று அல்லாஹ் தெரிந்து கொள்வான் அது மட்டுமா இப்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் குறைசிகளின் தலைவர்களும் அவர்களை வழிநடத்தும் கொடுங்கோளர்களும் ஆவார்கள் என்று உமர் ரதி அவர்கள் கூறி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 அபுபக்கர் ரஜயுல்லாஹ் வன்கு கூறியதையே நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் விரும்பினார்கள் நான் கூறியதை விரும்பவில்லை எனவே கைதிகளிடம் ஈட்டுத்தொகை பெற்று உரிமையிட்டார்கள் அடுத்த நாள் நான் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்தேன் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களும் அபுபக்கர் ரதையுல்லா வன்கு அவர்களும் அழுதவர்களாக இருந்தார்கள் நான் அல்லாஹுவின் தூதரே நீங்களும் உங்களது தோழரும் ஏன் அழுகிறீர்கள்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 அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனங்கள் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு பல கைதிகளை நபிசல்லாஹ் அலிவசலம் ஈட்டுத் தொகை இல்லாமலே உரிமையிட்டார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் முத்தலிப் இப்னு ஹந்தப் சைஃபி இப்னு அபு ரிஃபா அபு இஸ்ஸா ஜுமஹி ஆவர் இந்த அபு இஸ்ஸா உகது போரிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டையிட்டான் போரின் இறுதியில் கைதியாக பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான் விவரம் இன்ஷா அல்லா பின்னர் வர இருக்கிறது நபி சொல்லாஹ் ஹலைவாஸ்லம் அவர்களுடைய மருமகன் அபுல் ஆசும் கைதிகளில் இருந்தார் அவரை விடுவிப்பதற்காக நபி மகளார் ஜைனப் ரதையுல்லா ஹன்கா தனது தாய் ஹதீஜா ரதுல்லாஹ் ஹன்கா தனக்கு மாலையை ஈட்டுத் தொகையாக அனுப்பினார்கள் ஜைனப் ரதையுல்லாஹ் ஹன்கா அவர்களின் மாலையை பார்த்த நபி சொல்லாஹ் ஹலைவாஸ்லம் அவர்களது உள்ளம் இறங்கியது தங்களது தோழர்களிடம் அபுல் ஆசை ஈட்டுத்தொகை றி விடுதலையிட அனுமதி கேட்டார்கள் தோழர்களும் அனுமதி தர மகள் ஜைனப் ரதியுல்லாஹ் ஹான்ஹா அவர்களை மதினாவிற்கு வர அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவரை விடுதலை செய்தார்கள் அவர் மக்கா சென்ற பிறகு ஜைனப் ரதியுல்லாஹ் ஹான்ஹா அவர்களை மதினா அனுப்பினார் ஜைனப் ரதியுல்லாஹ் ஹான்ஹா அவர்களை அழைத்து வர ஜெய்து இப்னு ஹாரிசாவையும் மற்றும் ஒரு அன்சாரி தோழரையும் நபி சலுல்லாஹ் அலிவசலம் அனுப்பினார்கள் அவர்களிடம் நீங்கள் பத்தன் யக்ஜூத் என்ற இடத்தில் தங்கியிருங்கள் ஜைனப் அந்த இடத்தை அடைந்தவுடன் அங்கிருந்து அவரை அழைத்து வாருங்கள் என்று ார்கள்ரும் அவ்வாறே சென்று அவர்களை அழைத்து வந்தார்கள் அவர்கள் மக்காவிலிருந்து மதினா சென்ற வரலாறு மிக துயரமான நிகழ்ச்சியாகும் இந்த பயணத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல் கேட்போரின் உள்ளங்களை உருக்கிவிடும் கைதிகளில் சுகையில் இவ்வ அம்ர் என்பவரும் இருந்தார் இவர் இலக்கிய நயத்துடன் பேசும் புகழ்பெற்ற பேச்சாளர் சில சமயங்களில் இஸ்லாமிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் எனவே அல்லாஹுவின் தூதரே இவனது ரெண்டு முன்பற்களை களற்றி விடுங்கள் இவன் அதிகம் பேசுகிறான் இனிமேல் உங்களுக்கு எதிராக இவன் எந்த செய்யக்கூடாது என்று நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களிடம் உமர் அதையொல்லாக அன்கு அவர்கள் கூறினார்கள் உறுப்புகளைச் சிதைப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடாது என்பதற்காகவும் மறுமையில் அல்லாஹுவின் தண்டனையை பயந்தும் நபி அவர்கள் உமரின் இக்கோரிக்கையை நிராகரித்தார்கள் இந்த போருக்கு பின் உம்ரா செய்வதற்காக சென்ற சாத் இப்னு நக்மான் ரது அல்லாஹ் அவர்களை அபு சுஃபியான் மக்காவில் சிறைப்பிடித்து கொண்டார் அபு மகன் அம்ரு இப்னு அபுசுஃபியான் பத்ரு போரில் கைது செய்யப்பட்டு முஸ்லிம்கள் வசம் இருந்தார் சாதை விடுவிப்பதற்காக அம்ரை அபு சுஃபியானிடம் சில முஸ்லிம்களுடன் நபிசலாஹாஹாஹ்ஹாஹ் அலைவசல்லாம் அவர்கள் அனுப்பினார்கள் அபுசுஃபியானும் தனது மகன் அம்ரு கிடைத்தவுடன் சாதை விடுதலை செய்தார் இப்போர் குறித்து குர் ஆன் இப்போரை விவரித்து குர்ஆானில்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 குறைகளிலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும் மிக உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதே ரெண்டாவதாக முஸ்லிம்கள் தங்களது வீரம் மற்றும் துணிவை பார்த்து தற்பெருமைக்கு ஆளாகிவிடக் கூடாது மாறாக அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் தனக்கும் தனது தூதர்க்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே முஸ்லிம்களுக்கு மறைவிலிருந்து செய்த உதவியை அல்லாஹ் சுட்டி மூன்றாவதாக இந்த ஆபத்தான போரை நபிசுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் எந்த லட்சியங்களையும் நோக்கங்களையும் முன்னிட்டு சந்தித்தார்களோ அவற்றை விரிவாக அல்லாஹ் கூறுகிறான் அதன் பிறகு போர்களில் வெற்றி பெற காரணமாக அமையும் தன்மைகளையும் குணங்களையும் முஸ்லீம்களுக்கு நான்காவதாக இணை நயவஞ்சகர்கள் யூதர்கள் போரில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான் சத்தியத்திற்கு பணிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த அறிவுரை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 அல்லது சமாதானம் செய்து கொள்வது ஆகிய இந்த ரெண்டின் அடிப்படைகள் மற்றும் சட்டங்களை முஸ்லீம்களுக்கு விவரிக்கின்றான் அத்தகைய ஒரு கால கட்டத்தை அப்போது இஸ்லாமிய அழைப்புப் பணி அடைந்து விட்டது என்பதே அதற்கு காரணம் அதன் மூலமே முஸ்லிம்கள் புரியும் போருக்கும் அறியாமை கால மக்கள் செய்த போருக்கும் வேறுபாடு ஏற்படும் முஸ்லீம்கள் பிறரை பார்க்கிலும் தனித்தன்மை பெற்று குணத்திலும் பண்பிலும் மேலோங்கி விளங்குவார்கள் மேலும் உலக மக்கள் இஸ்லாமிய ஒரு தத்துவ சிந்தனையாக சித்தாந்தமாக மட்டும் பார்க்காமல்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 ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஜக்காத்துல் பித்தர் எனப்படும் நோன்பு பெருநாள் கொடையும் அந்த ஆண்டுதான் கடமையாக்கப்பட்டது இதர பொருட்களுக்குரிய ஜக்காத் எனப்படும் மார்க்க வரிகளின் அளவுகளும் இந்த ஆண்டுதான் விவரிக்கப்பட்டன இந்த பூமியில் பயணித்து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 தங்களது இல்லங்களிலிருந்து வெளியேறி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் லஇ இலாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் வைத்தவர் வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அலமந்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே என்று சப்தமிட்டு கூறியவர்களாக வந்து நபிசதுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுக்கு பின் தொழுத அந்த தொழுகையின் காட்சிதான் எவ்வளவு அற்புதமானது அல்லாஹுவின் உதவியையும் அளவிலா அருளையும் பெற்ற முஸ்லீம்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் மீது அன்பு கொண்டன அவனது நேசத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள துடியாய் துடித்தன இதைத்தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் நினைவூட்டுகிறான் நீங்கள் பூமியில் மக்காவில் வலுவிழந்த வெகு குறைந்த தொகையினராக இருந்து உங்களை எந்த மனிதரும் எந்த நேரத்திலும் பலவந்தமாக திடீரென தாக்கி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவன் உங்களுக்கு மதினாவில் இடமளித்து தன் உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான் மேலும் நல்ல உணவுகளை உங்களுக்கு அளித்ததையும் நினைத்து பாருங்கள் நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக அல் குர் அத்தியாயம் எட்டு வசனம் இருபத்தி